இருபத்தி ஒன்பதாம் பாடல் இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ நமக்கு இரண்டு தோள்கள் முருகனுக்கு பன்னிரண்டு தோள்கள் நம்முடைய இரண்டு தோள்கள் பூமாலை சூடுகின்றன முருகனுடைய பன்னிரண்டு தோள்களும் அருணகிரியாரின் பாமாலையை தாங்கி நிற்கின்றன கந்தர் அலங்காரத்தில் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் என்று பாடுகிறார் நாளென் செய்யும் வனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்கிறார் பக்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் என்கிறார் இந்த பாமாலையை முருகன் தானே விரும்பி தன் தோள்களில் அணிந்து கொண்டான் என்கிறார் மற்போர் புரியும் தோள்கள் நான் புகழ்ந்து பாடிய சொல் மாலையை சூட்டியுள்ளன என்பதை மல்லேபுரி பன்னிரு வாகுவில் வாகு என்றால் தோல் மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என்கிறார் சிற்றடியும் முற்றிய பன்னிறுதோளும் வைத்து திருப்புகளை முருகந்தானே பாடச் சொன்னான் பகைவரோடு போர் செய்வதால் மல்லேபுரி பன்னிறு என்றார் மற்பொரு திரழ்பு மதயானை என்ற திருப்புகள் நினைக்கத்தக்கது முருகன் நான் பாடிய திருப்புகள் என்ற தமிழ் பன்னீரையும் பொற்பதக்கங்களையும் கடப்ப மாலையையும் அணிந்து கொண்டான் என்பதை படனித் திருப்புகளில் பல பல பதக்கமாரமும் அடிமை சொல்லும் சொற் தமிழ் பன்னீரோடு பரிமளமின்ற கடப்ப மாலையும் அணிவோனே என்று பாடுகிறார் அருணகிரியார் இப்படி அருள் செய்த முருகனிடம் அழகாக ஒரு வினாவை வைக்கிறார் முருகா இல்வாழ்க்கை என்பது மாய வாழ்வு அந்த மாயையில் என்னை சிக்க வைத்த நீ கொடியவனாகிய என்னுடைய அறியாமையை பொறுக்கவில்லையே இது சரியா என்று கேட்கிறார் ஆணவ அழுக்கை அகற்ற உலகம் உடம்பு மனம் இன்பங்கள் என்பவற்றை படைத்தவன் முருகன் துணியில் உவர் மண்ணை சேர்த்து அழுக்கை நீக்கும் சலவைத் தொழிலாளி போல ஆணவத்தை அகற்றும் முருகன் இல்வாழ்வில் நம்மை அதற்காக இட்டான் இந்த இல்வாழ்வினால் துன்புறும் ஆன்மாவின் அறியாமையாகிய குற்றத்தையும் அவன்தானே பொறுக்க வேண்டும் என்கிறார் அருணகிரியார் என்னுடைய அறியாமையால் யான் செய்யும் ஆசை வெகுளி மயக்கம் பற்றிய செயல்களை நீதானே மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னித்தால் உன் தோள்களுக்கு இன்னும் பல பாமாலைகள் அணிவிப்பேன் என்று குறிப்பாக கூறுகிறார் இல்லே எனும் மாயையில் இத்தனை நீத்திலே பன்னிறு பாகுவில்